பாடம் நாற்பத்தி நான்கு பள்ளிவாசலில் வழக்குகளுக்கு தீர்ப்பளிப்பதும் பள்ளிவாசலில் உடல் உறவு கொண்டு விட்டால் என்று கொண்டு வராத போது மனைவியும் அக்குற்றத்தை மறுத்தால் அவ்வொருவரும் நான்கு தடவை அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து தாங்கள் உண்மையாளர்கள் என கூற வேண்டும் ஐந்தாவது தடவையில் தாம் பொய் சொல்லியிருந்தால் தம் மீது அல்லாஹுவின் சாபம் இறங்கட்டும் என்று இருவரும் கேட்க வேண்டும் இதுவே லியான் எனப்படும் இவ்வாறு செய்த பின் அவ்விருவரும் ஒரு காலத்திலும் சேர முடியாது